தொண்ணூன்று அறிவிக்கின்றனர் எனக்கு பத்து குழந்தைகள் உண்டு அவர்களில் எவரையும் நான் முத்தமிட மாட்டேன் என்று கூறினார் உடனே நபி சொல்லாஹோ அணி வசல்லம் அவர்கள் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இறைவனால் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று கூறினார்கள் புகாரி 5997, முஸ்லிம் இரண்டு